ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் வரிஷையாக தர்மங்களை பார்த்துன்னு வரோம் அதில் அடுத்ததாக போதனங்களில் உள்ள சில ஆச்சாரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சாப்பாடு சாப்பாடில் உள்ள கூடிய சில விஷயங்கள் போஜனம் விஷயமாக வேதம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா மனுஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்றது ஆரோக்கியம் அப்படின்னு காண்பிக்கிறது தர்மசாஸ்திரமும் அதைத்தான் நமக்கு சொல்வது தஸ்மாத் விரன்னோ மனுஷே உபஹ்ரிய பிராத்த அப்படின்னு வேதம் சொல்கிறது ரெண்டு வேலை சாப்பிட்றது ஆரோக்கியம் பகலில் ஒரு தடவை ராத்திரியில் ஒரு தடவை அந்த ரெண்டு தடவை தான் பரிசேச்சனம் பண்ணி சாப்பிடணும் போஜனம் பண்ணணும் இந்த சாப்பிட்ற பொழுது என்னென்ன வஸ்துக்கள்லாம் நாம் சாப்பாடில் சேர்த்துக்கலாம் என்னென்னெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற பொழுது நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ந களஞ்சம் பக்ஷேத் அப்படின்னு காண்பிக்கிறது களஞ்சத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் களஞ்சம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரத்தை வச்சு தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நம் முன்னோர்களெலாம் எப்படி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நீ செய்யணும்னு சொல்லியிருக்கா இந்த கலைஞங்கிற வார்த்தைக்கு இந்த சப்தத்துக்கு ஒவ்வொரு பிரதேசங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் சொல்கிறா கேரளா பக்கங்களில் போனால் ஒரு மாதிரி கர்நாடகா பக்கங்களில் போய் பார்த்தால் அங்கே ஒரு மாதிரி அர்த்தம் இன்னும் வடக்கை போய் பார்த்தால் அதற்கு ஒரு மாதிரி அர்த்தம் அப்படிலாம் வச்சுருக்காங்க அதாவது ந கலஞ்சம் பக்ஷேத் அப்படின்னா கலஞ்சத்துக்கு விஷம்னு பேர் விஷத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு ஒரு பிரதேசக்காராக சொல்கிற ஆனால் விஷத்தை சாப்பிடாதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரும் ஆசைப்பட்டு விஷம் சாப்பிட போகிறது இல்லையே ஆகையினாலே விஷங்கிறது சாப்பிடக்கூடிய வஸ்துவே இல்லை அது ஆகையினாலே அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இன்னொரு பிரதேசக்காரா என்ன சொல்கிறான்னா சமைக்கிற பொழுதே வாசனை வரக்கூடிய வஸ்துவுக்கு களஞ்சம்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முருங்கைக்காய் சொரைக்காய் வெங்காயம் பூண்டு இவைகள்லாம் சமைக்கிற பொழுதே வாசனை வரும் சமைக்கிற பொழுதே வாசனை வரக்கூடிய வஸ்துவுக்கு களைஞ்சம்னு பேர் அப்படின்னு ஒரு தேசத்தில் சொல்லப்படுறது இன்னும் சில இடங்களில் கலைஞ்சம்னா பூமியிலையே பக்குவ மாற வஸ்து அர்த்தம் பண்ணியிருக்காங்க பூமியிலையே பக்குவம் இருன்னா இப்போ நிலக்கடலை இருக்குதுன்னா நிலக்கடலையை தோலோடையே குழி பறித்து அதில் போட்டு வைக்கிறது மூடி வச்சுர்றது அப்படி ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா அந்த நிலக்கடலையை எடுத்தால் சூடாக இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற பருப்பு வெந்திருக்கும் பூமியிலையே பக்குவமாகற வஸ்தும் அதற்கு கலஞ்சம்னு பேர் அப்படின்னு ஒரு பிரதேசத்தில் சொல்லப்படுறது இன்னும் பிரதேசத்தில் களஞ்சம் அப்படின்னா ஒரே நிறத்தை கொடுக்கக்கூடியதுக்கு கலஞ்சம்னு பேர் இப்போ பீட்ரூட் இருக்குன்னா செக்க செவேர்னு ஒரு நிறத்தை கொடுக்கறது அது மாதிரி சமைக்கிற பொழுது ஒரே மாதிரி நிறத்தை அதிகப்படியாக எது கொடுக்குறதோ அதற்கு கலைஞ்சம்னு பேர் அப்படின்னு வச்சிருந்துருக்கா இன்னொரு பிரதேசத்தில் ஒரு வெதை அதாவது ஒரு காயோ அல்லது ஒரு பழமோ அதனுடைய கொட்டையை காய வச்சு வறுத்து அதை பக்குவம் பண்ணி சாப்பாடில் சேர்த்துக்கிறது அதற்கு களஞ்சம்னு பேர் அப்படின்னு ஒரு பிரதேசத்தில் வச்சிருந்துருக்கா நம்ம பக்கங்களில் களஞ்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு இவைகளுக்கெல்லாம் கலஞ்சம்னு பேர் களஞ்சம்ங்கிற வார்த்தைக்கே வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் பேர் அதை சேர்த்துக்கப்படாது அப்படின்னு வச்சுருக்கா அதுதான் மகா பெரியவா சொல்கிற பொழுது என்ன சொல்லியிருக்கான்னா ஒவ்வொரு பிரதேசங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பண்ணினால் அது அவ்வளவுமே விட்டுறது தான் நமக்கு ஸ்ரேயு அப்படின்னு பெரியவா காமிச்சிருக்கேன் ஆகையினால வெங்காயம் பூண்டு பீட்ரூட்டு சுரைக்காய் காலிஃப்ளவர் இவைகளலாம் சாப்பிடப்படாது அப்படின்னு மகாபிரிவாக நமக்கு காண்பிச்சிருக்க அதுதான் மகாபிரிவா சொல்கிற பொழுது காஃபி சாப்பிட்றத கூடாதுன்னு மகாபிரிவாக ரொம்ப வலியுறுத்தி காண்பிச்சிருக்கா காரணம் என்னென்னா இந்த கலஞ்சம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு பிரதேசத்தில் ஒரு டிக்ஷனரியில் பார்த்தால் வெதை கொட்டையை எடுத்து காய வச்சு வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறதுக்கு கலஞ்சம்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காள் அதே மாதிரி பக்குவத்தில் வர்றது தான் காஃபி டிகாஷன் அப்படிங்கிறத வச்சுக்கிதான் பெரியவா காஃபி சாப்பிடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கா மகா பெரியவா நமக்கு போட்டு கொடுத்த வழிதான் சரியான வழி அதை நாம் அப்படியே பின்பற்றணும் இதனுடைய முக்கியமான தாற்பயம் என்ன அப்படின்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய வஸ்துவை தான் நாம் சாப்பிடணும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணக்கூடாத வஸ்துக்கள் இவைகளெலாம் வெங்காயம் பூண்டு பீட்ரூட்டு முருங்கைக்காய் சுரைக்காய் இந்த காஃபி இதெல்லாம் சுவாமிக்கு நிவேதன வஸ்துக்கள் கிடையாது சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாமல் நாம் ஒரு வஸ்துவை சாப்பிட்டால் அது நமக்கு விஷமாக ஆயிடுறது விஷமாக மாறிப்போயிடுறது அதேனால தான் இதெல்லாம் சாப்பிடாதேன்னு வச்சிருக்கா இதெல்லாம் நாம் தவிர்க்கணும் ஆனால் பொதுவாக லோக்கத்தில் என்ன சொல்லுவான்னா இவைகள்லாம் நல்ல மருந்து பொருள் இவைகள்லாம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாள் இப்போ வெங்காயம் பூண்டுலாம் இருக்குன்னா கட்டாயம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாள் யாருக்கு வியாதி இருக்கோ அவா சாப்பிடலாம் மருந்தாக சாப்பிடலாம் எல்லோருமே சாப்பிட்றதுன்னு வச்சுக்க கூடாது அதை சாப்பிட்டால் நாம் எவ்வளவு ஜபம் பண்ணினாலும் எவ்வளோ பூஜை பண்ணினாலும் எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் கூட அது அவ்வளவும் நமக்கு பலனை கொடுக்காமல் போய்டுறது ஏன்னா சாமிக்கு நிவேதனம் பண்ணாத ஒரு வஸ்துவை சாப்பிட்றோன்னா அது நமக்கு பலனை கொடுக்காது ஆகையினால மருந்து பொருளாக வேணால் கொஞ்சோண்டு சாப்பிட்லாம் தினமும் சாப்பிட்றதுன்னு வரப்படாது அது ரொம்ப அனாரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஆகையினால இதை ஞாபகம் வச்சுக்கணும் அதான் காசி யாத்திரை போகிற பொழுது காயை விடுறது இலைகளை விடுறது அப்படின்னு சம்பிரதாயங்களில் ஆச்சாரங்களில் வச்சுருந்துருக்காள் அங்கே இவைகள்லாம் விட்டுடணும் காசி யாத்திரை போயிட்டு வந்தால் வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு வச்சுக்கணும் அதான் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவா வெங்காயம் பூண்டு இவைகள்லாம் சேர்த்துக்கிற ஆற்றுல சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம் சாப்பிட்டால் அன்னதோஷம் வரும் புத்தியே கெடுக்கும் ஆகையினால் இவைகள்லாம் சாப்பிடக்கூடிய வஸ்து இல்லை அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி காட்டுறது மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த அடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்